ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் நம்முடைய தர்மங்களை பார்த்துன்னு வர்ற வரிசையில் இந்த சுக்லாம்பரதரம்னு தலையில் குட்டிக்கிறதுக்கே அது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் விஷயம் அதனுடைய பெருமைகளை பார்த்துன்னு வர்ற வரிசையில் ஸ்ரீமத் பாகவதத்தில் உள்ள சிமந்த கோபாக்கியானத்தை பார்த்துன்னு வரோம் ரொம்ப முக்கியமான சரித்திரம் அது செமந்த கோபாக்கியான் அதில் மேற்கொண்டு அந்த சரித்திரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த குஹக்குள்ளே கிருஷ்ணன் இறங்கி போனார் அப்படியே கொஞ்ச தூரம் ஒரே இருட்டு அப்படியே நடந்து போகிறார் அப்படி உள்ளே கொஞ்ச தூரம் போய் பார்த்தா எழுத்தாப்பில் ஒரு வெளிச்சம் வருது ஒரு வெளிச்சம் தெரிகிறது அந்த வெளிச்சத்தை நோக்கி கிருஷ்ணன் போனார் உள்ளக்குள்ளே போய் பார்த்தா அந்த மணி ஒரு ஊஞ்சலில் கட்டியிருக்கு மேலே ஊஞ்சலில் கட்டி தொங்க விட்ருக்கு அந்த மணியினுடைய வெளிச்சந்தான் அந்த ஹால் பூராக உள்ள குகையில் அந்த ஊஞ்சலில் ஒரு பொன் குழந்தை படுத்துட்டுருக்கா ஒரு பொண்ணு படுத்துட்டு இருக்க அங்கே பக்கத்தில் ஜாம்பவான் அங்கே இருக்க படுத்துருக்கிறது ஜாம்புடைய பொண்ணு ஜாம்பவதி ஊஞ்சலில் படுத்துட்டு இருக்க பார்த்த உடனே ஜாம்பவான் நீ யாரு என்ன விஷயமா இங்கே வந்திருக்கேன்னு கேட்டார் இந்த சிமந்தகமணி உன்னோடது இல்லை உனக்கும் சிவந்தக்கமணிக்கும் சம்பந்தம் இல்லை இது எப்படி உனக்கு கிடைச்சதுன்னு கேட்டார் கிருஷ்ணன் அப்போ ஜாம்பவான் சொன்னார் நான் இந்த குகையிலிருந்து வெளியில் வர்ற பொழுது சிங்கம் வந்தது இந்த ஒரு குதிரையில் ஒருத்தன் வந்துட்டு பார்த்தது சிங்கம் அவனுடைய கழுத்தில் செக்க செவேர்னு இந்த மணி இருந்ததை பார்த்த உடனே இது ஏதோ மாம்சகண்டம் மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு சிங்கம் அவனை கொண்டுட்டோ இது ஏதோ மாம்சகண்டம்னு நினச்சிட்டு கை வாயில் கவ்விண்டு வந்தது நான் அதை பார்த்துட்டும் அந்த சிங்கத்தை கொண்டுட்டும் நான் அந்த மணியை இங்கே எடுத்துன்னு வந்துவிட்டேன் பார்த்தா அது ஒரு கல் அது ஆகையினால் அதை இங்கே மாட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார் சரி அதை கொடுத்துடுவோம் அது ஒன்னோடது இல்லை இதை சேர்ந்தவன் ஊரில் இருக்கார் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் இதை கொடு கொடுக்க மாட்டேன்னார் அவர் இவா ரெண்டு பேருக்கும் யுத்தம் ஆரம்பம் ரெண்டு பேருக்கும் யுத்தம் நடக்கிறது சண்டை நடக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் யுத்தம் பண்ணிக்கிறா அங்கே அந்த குகேயில் யுத்தம் பண்ணினா சோர்ந்து சோர்ந்து விழறார் ஜாம்பவான் கிருஷ்ணனுக்கு சோர்வே வரலை அதை பார்த்தார் ஜாம்பவான் என்ன அடி அடித்தாலும் இவனுக்கு சோர்வே வரமாட்டேங்கிறதுனு ஆச்சரியம் என்ன காரணம்னு தெரியலன்னு அப்படி யுத்தம் பண்ணுறா ஏழு நாள் யுத்தம் நடக்கிறது பிரமாதமாக யுத்தம் நடந்து கடைசியில் கிருஷ்ணன் ஜெயித்தார் கிருஷ்ணன் ஜெயிச்சு அந்த ஜாம்பவான் அந்த மணியை எடுத்து கொடுத்துட்டும் தன்னுடைய பொன்னையும் கிருஷ்ணனுக்கு தானம் பண்ணிவிட்டார் ஜாம்பவதியை அந்த மணியை எடுத்துட்டு திரும்ப கிருஷ்ணன் மேலே வரார் அந்த குகையிலிருந்து மேலே வந்து பார்த்தா அதுக்கப்புறந்தான் அவருக்கு தெரிகிறது நாம் உள்ளே போய் ரொம்ப நாள் அச்சு போல் இருக்குன்னு வெளியில் ஒருத்தரையும் காணும் அந்த மணியை எடுத்துட்டு நகரத்துக்குள்ளே வராரு கிருஷ்ணன் நகரத்துக்குள்ளே வந்தால் அப்போ தான் ஊரில் ஒம்போதாவது நாள் காரியம் ஆயிருக்கு கிருஷ்ணனுக்காக அபரகாரியம் அப்போது எழுத்தாப்புல கிருஷ்ணன் நகரத்துக்குள்ளே வர்றதை பார்த்தா ஜனங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல எழுத்தாப்புல கிருஷ்ணன் வராரு திடீர்னு அப்படின்னு எல்லாருமா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஓடி வந்து அணைச்சிண்டு நீ வர்றது உண்மைதானான்னு தெரியலையே ஒம்பது நாள் காரியம் ஆயிருக்கு நம்முடைய ரிஷிகள்லாம் என்ன சொல்கிறா கருட புராணம் என்ன சொல்கிறது வேதம் என்ன சொல்கிறதுன்னா ஒம்பது நாள் காரியம் ஆச்சுன்னா அந்த இறந்து முழு சரீரம் கிடச்சதுன்னு இருக்குது அது மாதிரி முழு சரீரத்தை எடுத்துகிட்டு நீ வந்துட்டியா இல்லை உண்மையாகவே வரையா அப்படின்னு எல்லாருமா கேட்குறா இல்லை இல்லை நான் நடந்ததை பூரா சொல்கிறார் கிருஷ்ணன் உள்ளே போனத்துலேருந்து நடந்ததை பூரா சொல்லி இப்போ தான் நான் வரேன் அப்படின்னு அந்த மணியை எடுத்துன்னு வர உடனே அங்கேயிருந்து தாயார் ஓடி வந்தான் ஓடி வந்து கிருஷ்ணான்னு அணைச்சிண்டு அழுது உச்சி முகர்ந்து பார்த்து அவன்கிட்ட முதல்ல என்ன கேட்டா கிருஷ்ணன்ட்டா நீ சாப்பிட்டியான்னு கேட்டான் நீ எங்கே சாப்பிட்டத்தன்னால் காணுமே உடனே நீ எங்கே சாப்பிட்டேன்னு கேட்டா நான் சாப்பிட்றதுக்கு என்ன குறவு நீங்கள் தான் பத்து நாளாக தினமும் எனக்கு கொடுத்தேலேன்னார் கிருஷ்ணன் என்னென்னா இந்த அபர சம்ஸ்காரம் அன்னிக்கு இந்த பிண்டப்பிரதானம் திரோதகம் இவைகள்லாம் என் பேரை சொல்லி நீங்கள் கொடுத்தேன் எனக்கு அது வந்துகிட்டே இருந்தது வேலைக்கு வேலை ஆகையினால எனக்கு பண்ணாத ஒரு சோர்வே எனக்கு ஏற்படலை அப்படின்னு கிருஷ்ணன் சொன்ன அப்படி சொல்லி பிறகு அந்த நேரம் அந்த மணியை எடுத்துகிட்டு போய் சத்ராஜத்துக்கிட்ட கொடுத்தார் கிருஷ்ணன் கொடுத்துட்டூ அப்பா நீ சொன்ன மாதிரி நான் இந்த மணியை உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டேன் இனிமீது எனக்கும் இந்த மணிக்கும் சம்பந்தம் இல்லை இப்போவும் சொல்கிறேன் நீ அதை கையில் வச்சுக்காத பொதுவாக ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுடு அப்படின்னு அவருக்கு எடுத்து சொல்லிவிட்டு அந்த மணியை கொடுத்துட்டு வந்துட்டார் கிருஷ்ணன் ஆத்துக்கு வந்த பிறகு அவருக்கு ஆயுஷ்யகோமங்கள்லாம் நடக்கிறது அப்படியே ஒருத்தர் இறந்து போயிட்டார்னு அவருக்கு சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணிவிட்டு அவர் அப்புறம் வந்தால் அதுக்குன்னு செய்ய வேண்டிய ஹோமங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நடக்கிறது அதெல்லாம் பண்ணி கிருஷ்ணனுக்கு ஆயுஷ்ஹோமம் பண்ணி திலக்கங்கள்லாம் இட்டு ஆர்த்தி எடுத்து அப்படி சந்தோஷப்பட்டால் தினங்கள்லாம் அன்றைக்கி சாயங்காலத்துக்கு மேலே கிருஷ்ணன் உட்காந்து யோஜனை பண்ணினார் ஏன் இப்படி எனக்கு ஒரு கெட்ட பேர் வந்தது நான் திருடாத ஒரு மணிக்காக நான் திருடிட்டேன்னு ஒரு கெட்டப்பேர் வந்தது ஏன் இப்படி ஒரு கெட்ட பேர் வந்ததுன்னு கிருஷ்ணன் யோஜனை பண்ணினார் அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் நாரத வந்தாருங்க வந்து நமஸ்காரம் பண்ணிட்டோம் என்ன கிருஷ்ணா என்ன யோஜனைன்னார் இல்லை அனாவசியமாக எனக்கு ஒரு அபவாதம் வந்தது இந்த அபவாதம் எதனால் வந்ததுன்னு நான் யோஜனை பண்ணுறேன்னு அதுக்கு நான் காரணம் சொல்லட்டுமான்னு நாரத சுவாமி சொல்லு நீ வந்து இந்த சதுர்த்தி அன்னைக்கு சந்திரனை நாலாம் பேரை சந்திரனை வெறும்னா பார்க்கப்படாதுன்னு சாஸ்திரம் ரிஷிகள் சொல்லியிருக்காள் அந்த சதுர்த்தி விரதம் பூர்த்தி பண்ணிவிட்டும் சந்திரனை பார்க்கணும் வெறும்னா சதுர்த்தி அன்னைக்கு சந்திரனை பார்க்கப்படாது நீ சதுர்த்தி அன்னைக்கு வெறும்னா சந்திரனை பார்த்துட்டதுனால உனக்கு இந்த அப்பவாதம் வந்தது கெட்ட பேர் வந்தது அப்படின்னு சொன்ன அப்படியா நாலாம் பேரை சந்திரனை பார்க்கறதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா அப்போது நாரத சுவாமி ஒரு சரித்திரத்தை கிருஷ்ணனுக்கு ஞாபகப்படுத்துகிறார் என்னென்னா ஒரு சமயம் மகாகணபதி தன்னுடைய தகப்பனாரான பரமேஸ்வரனை பார்த்துட்டு கைலாசத்திலேருந்து திரும்பி வரார் அப்படி வர்ற பொழுது வழியில் சந்திரனை பார்க்கிறார் மகாகணபதி அன்றைக்கி சதுர்த்தி அந்த சந்திரன் மகாகணபதியை பார்த்தோன்னே பெருசாக சிரித்தா மகாகணபதி எதுக்கு சிரிக்கிறேன்னு கேட்ட இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னா இல்லை எதுக்கு சிரித்த சொல்லுன்னார் மகாகணபதி சொன்னால் இல்லை கத்திரிக்காய்க்கு கையும் காலும் உழைச்ச மாதிரி இருக்கு குட்டையா அதை பார்த்த உடனே எனக்கு சிரிப்பு வந்துருத்தோம் அதனால் சிரிச்சேன்னு சொன்ன உடனே பிள்ளையாருக்கு கோபம் வந்துருத்தும் அப்படியா இன்னைக்கு நீ என்னை பார்த்து சிரிச்சுட்ட இன்றைக்கி யார் யாரெல்லாம் ஒன்றை பார்க்குறாலோ அவாளுக்கெல்லாம் இன்றைக்கி சிரிப்பாக தான் அமையும் அப்படின்னு மகாகணபதி சாபம் விட்டுவிட்டார் சதுர்த்தி அன்னைக்கு யாரெல்லாம் சந்திரனை பார்க்குறாளோ அவளுக்கு அன்றைக்கி சிரிப்பாக சிரிச்சு போயிடும் அப்படின்னு மகாகணபதியினுடைய சாபம் அது அந்த சாபத்தினால சதுர்த்தி அன்னைக்கு யாரும் சந்திரனை பார்க்கப்படாது பூஜை பண்ணாமல் பார்க்கப்படாது அப்படின்னு சொல்கிறது நீ அந்த சந்திரனை பார்த்துட்ட ஆகேனால்தான் உனக்கு இந்த கெட்ட பேர் வந்துடுத்து அப்படின்னு சொன்னார் இப்போ இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டான் சந்திரன் மகாகணபதி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நான் தெரியாமல் நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டார் அப்போது பிள்ளையார் சொன்னார் ரெண்டு கையையும் அடிச்சுண்டு தலையில் குட்டிக்கோ உன்னை சரின்னு சொன்னது உன்னுடைய புத்தி தானே உன்னோடைய மூளை தானே சொல்லிட்டு தலையில் குட்டிக்கோன்னு அப்போது சந்திரன் தான் முத முதல்ல கொட்டு உடனே பிள்ளையார் நான் சந்தோஷப்பட்டுட்டேன் அப்படின்னு விட்டார் பிள்ளையார் இது போல் யார் யாரெல்லாம் என்ன நினச்சிண்டு தலையில் குட்டிக்கிறாளோ அவளுக்கு வீண் அபவாதம் வராது அப்படின்னு பிள்ளையார் சொல்லிவிட்டோ என்னை நினைச்சிட்டு குட்டிக்கிறவாளுக்கு எந்த காரியம் ஆரம்பித்தாலும் நிர்விக்னமாக அவளுக்கு பூர்த்தி ஆகும் அப்படின்னு பிள்ளையார் அனுகிரகம் பண்ணினார்னு அந்த சரித்திரம் சிமந்த கோபாக்கியானம் இந்த இடத்துல தான் நாம் பார்க்கணும் இந்த தர்மத்தை சொல்கிறதுங்கிறத நாம் பார்க்கணும் அப்படி மகாகணபதி தான் முத முதல்ல இந்த சுக்லாம்பரசனத்தை இப்படி அமைச்சு கொடுத்தார் அப்படின்னு புராணங்கள்லேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறோம் மேற்கொண்ட தர்மங்களை அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்